அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே இருவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் என்பதே ஒரு இலக்கணம் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இதுதான் லட்சணம் அப்பேற்பட்ட இறைவனை வழிபடுகின்ற முறை என்னன்னா வாயார புகழ்ந்து பாடணும் ஆண்டாள் பாடினால் தூயோமாய் வந்து உடம்பில் தூய்மை இருக்கணும் மனசில் தூய்மை சொல்லில் தூய்மை இருக்கணும் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போஜ பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்காங்க அதாவது தூய்மையாக வந்து மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணி வாயினால் நன்றாக புகழ்ந்து பாடி மனத்தினால் சிந்திச்சோமானா நாம் முன்னால செய்த தீய வினைகள் இப்பொழுது செய்திருக்கிற தீய வினைகள் நல்வினைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ செஞ்சிருக்கிறதுக்கு பலன் கொடுக்கக்கூடிய எல்லா வினைகளும் தீயினில் தூசு போல ஆகிவிடும் என்று பாடியிருக்கிற இந்த கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும் துரு அழிஞ்சு போகிறத காட்டிலும் தேஞ்சி அழிஞ்சு போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படி பாடி பாடி நாக்கு வறண்டாலும் பரவாயில்லை நல்லதை புகழ்ந்து பாட பாட நல்லதையே கேட்கிற வாய்ப்பு நமக்கு நிறைய அமையும் கடவுளை மனசார வாயார பாடினோமான மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவப்படும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷமாவது நல்ல தேவாரம் திருவாச்சகம் திவ்ய பிரபந்தம் தமிழில் இருக்கக்கூடிய பாடல் நூல்கள் அது தமிழில் தெரியலேன்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் இவற்றையெல்லாம் நாம் பாடணும் எல்லா புத்தகத்திலையும் இருக்குது பாடும் பணியே பணியாய் அருள்வாயின்னு அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார் நம்ம அர்த்தம் புரியாமல் சொன்னாலும் பலன் உண்டு ஆனால் முழுசாக பலன் கிடைக்கணும்னா அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் தான் வரும் பொருள் தெரியாமல் சொன்னால் கூட காலப்போக்கில் பொருளை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வாய்ப்பை இறைவன் அருள்வார் சரி அப்படின்னா இந்த வழிபாட்டோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால் இரு வினையும் சேரா ரெண்டு வினையும் அந்த உம்மை தொகையை போட்டிருக்கிறார் ரெண்டு வினையும் சேரா என்ன ரெண்டு வினைன்னா ஒன்று நல்வினை இன்னொன்று தீவினை நல்வினை பயனும் நம்மை தாக்காது தீவினை பயனும் தாக்காதுன்னு அர்த்தம் நல்வினை பயன் இன்பம் தீவினை பயன் துன்பம் இந்த இரண்டும் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற உயிருக்கு வாய் என்கின்ற கருவியை கொண்டு பேசுகின்ற சக்தியை கொண்டு இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற உயிருக்கு காலப்போக்கிலே நல்ல மெய்யறிவு ஏற்படும் அதன் வாயிலாக புண்ணியமும் பாபமும் இரண்டும் அழிந்து விடும் அர்த்தம் ஆக இந்த புண்ணிய பாபத்தை தான் தமிழில் நல்வினைப்பயன் தீவினை பயன்கிறோம் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்வினையானது காலப்போக்கிலே நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது தீய வினையானது காலப்போக்கிலே நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது ஆக முன்பு செய்த நல்வினைகளும் தீவினைகளும் இந்த காலத்திலே இப்பொழுது நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் பிற்காலத்திலே கண்டிப்பாக இன்பத்துன்பத்தை கொடுக்கும் அந்த ஒரு ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும் ஆகவே இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளை அதனுடைய பொருளை உணர்ந்து அறிவுபூர்வமாக ஓதினால் நமக்கு இரு சேராது நல்வினை பயனாகிய இன்பமும் தீவினை பயனாகிய துன்பமும் நம்முடைய உள்ளத்தை தாக்காது மாபெரும் கவச்சமாக சிந்திப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்